அப்படிங்கிற வாக்கியல இந்த ஜோதிஷப்தாலே நாம் அர்த்தத்தை எடுத்துகோமானால் அது விலோகத்துக்கு மேலதான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது பிரம்மங்கிறது சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அது விலோகத்துக்கு மேல மாத்திரம் இருக்கிறதாக இருதேசம் பண்றது உச்சிதம் இல்லை இப்ப இந்த ஆட்சேபத்துக்கு சித்தாந்தி பதில் சொல்றான் பதில் என்ன சொல்றாவா பிரம்மம் சர்வ வியாபகமாக இருந்தாலும் உபாசனைக்காக ஒரு சில விசேஷமான பிரதேசம் சொல்லிருக்கு துலோகத்துக்கு மேல அது இருக்கிறதாக உபாசிக்கணும் மேலதான் இருக்குங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது சர்வத்யாபகமாக இருந்தாலும் உபாசனைக்கு துலோகத்துக்கு மேல பிரம்மம் இருக்கிறதாக நம்ம உபாசிக்கணும் அப்படிங்கறதுதான் தாசியம் சர்வகலத்தியாக பிரம்மன பிரதேச விசேஷ பரிகிரகா இதனால அது சர்வ வியாபாரத்துக்கு கொஞ்சம் இல்ல அதனால கஷ்டமும் இதுக்கு மேல கூட கொஞ்சம் விசாரம் பண்ணி சொல்ல அதாவது பிரம்மத்தத்தை விட வேற ஏதோ ஒரு தேஜஸ்துன்னு எடுத்துட்டாலும் கூட அந்த தேஜஸ்து அந்த திலோகத்துக்கு மேலதான் இருக்கு கீழே இல்லை அப்படிங்கறது எப்படி தீர்மானம் பண்றது எல்லா இடத்துலயும் இருக்க தேஜஸ் மேல எல்லா இடத்துலயும் தேஜஸ் இருக்கு அப்படி இருக்கும் போது சிவ பரம் ஜோதிஷி இது மேல இருக்கக்கூடிய ஜோதிஷன்னு விசேஷமா அது எப்படி சொல்றதுன்னு கேட்டார் இதே பதில் அவன் சொல்லிருந்தா உபாசனைக்காக அப்படி சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா பிரம்மத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்க கூடாதா உபாசனைக்காக அந்த மாதிரி ஒரு பிரதேசத்துக்கு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கூடாதான்னு கேட்டா ஏன்னா பிரம்மம் நிறவயவன் அது இந்த பிரதேசத்துல இருக்கு அந்த பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தேஜஸ்துங்கிறது அவயவம் உண்டு சாவயப்பதார்த்தம் ஆனால் தேஜத்தனுடைய ஒரு பாகம் இல இருக்கிறதாகவும் கீழே இருக்கிறதாகவும் விவாகம் பண்ணி மேல இருக்கிற பாகத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிரம்மத்துல அப்படி சொல்ல முடியுமா பிரம்மத்துல ஒரு பாகம் ஒரு பாகம் கீழே இருக்குன்னா சொல்ல அது நிர்வாகம் ஆகிய அதனால பிரம்மஸ்புக்கு இந்த கல்பனை ஒத்து வராது தேஜஸ்து கல்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இப்போ பிரம்மன் தான் ஜோதிஷபினால கிரகிக்கணும்னு சொல்ற சித்தாந்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியா அது வராது இப்போ நான் உத்தம் நிஷ்பிரதேசத்தில் பிரம்மண பிரதேச விசேஷ கல்பனா உற்பபத்தியதே நாயன் தோஷ நிஷ்பிரதேசத்தி பிரம்மண உபாதி விசேஷ சம்பந்த பிரதேச விசேஷ கல்பனோ பற்றே கிரந்தங்கிறது பிரதேசம் அதாவது அதுல பாகம் கிடையாது ஆனால் உபாகி சம்பந்தத்தை கொண்டு அதுல பாக கல்பனையும் செய்யலாம் ஆகாசத்துல நமக்கு பிறகு பாகம் இல்லை ஒரே ஆகாசம் தான் அது ஒரு பாகம் இல்லை ஒரு பாகம் அங்கேன்னு சொல்ற மாதிரி விவகாரம் பண்றதுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனால் ஹடங்கிற ஒரு உபாதம் சேர்ந்தாச்சா ஹட ஆகாசம்னு சொல்லி அது வெளியில இல்லை உள்ள இருக்கு வெளியில இல்லைன்னா எப்படி உபாதியாலே ஒரு பிரதேசத்தை கல்பனம் பண்ணி பாகத்தை கல்பனம் பண்ணி இந்த பாகமாக ஆகாசத்தினுடைய இந்த பாகமானது ஹட்டத்துக்கு உள்ள அடங்கியிருக்கு வெளியில இல்லை அப்படின்னு சொல்றது அதனால இல்லாத பிரம்மத்துக்கும் உபாதி சம்பந்தத்தை வச்சு ஒரு பாகத்தை சொல்லலாம் கல்விதமான பாகம் சொல்லலாம் அதுவும் என்னத்துக்காக உபாசனைக்காக சொல்லலாம் உபாதி விசேஷ சம்பந்தா प्रदेश விசேஷ கல்ப நோக்க பற்றி அதுக்கு உதாரணம் சொல்ற எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற ஆதித்தே ஆதித்யே சக்குஷி ஹிருதே இது பிரதேச விசேஷ சம்பந்தானி பிரம்மண உபாதனானி சூரியந்தே எத்தனை சொல்லியிருக்கு ஆதித்ய மண்டலத்துல பிரம்மத்துல உபாதனம் சொல்லியிருக்கு சக்கு சக்குஷி இந்த நேர கோலகத்துக்குள்ள இந்த பிரம்மத்த உபாதனமானு சொல்லியிருக்கு ஹிரதயக்கிற உபாதனம் ஆனோன்னு சொல்லியிருக்கு இப்ப சக்குர் மண்டல சக்குர் கோலகத்திலையும் அந்த சூரிய மண்டலத்திலையும் பிரம்மம் இருக்குன்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்க முடியும் சர்வ வியாபகமான பிரம்ம விழுவி எடுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு என்ன அது ஆதாரமா இல்ல அது ஒரு பாகம் அங்க இருக்குன்னு சொல்றத எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா இப்படி சும்மா கல்பனை உபாதி சம்பந்தத்தை கொண்டு இருக்கிறதாக கந்திச்சு அதை உபாசனம் பண்றோம் பிரம்மம் இருந்தாலும் இப்ப ஆதித்து மண்டலத்துக்குள்ள அது பிரகாசிச்சுட்டு இருக்கிறதாக அந்த பிரம்மத்தை நாங்க உபாசிக்கணும் அப்படின்னு ஒரு கல்சனம் இல்லையா அந்த மாதிரி மிருகலோகத்துக்கு வியாபகமா அது வந்து பிரதாசி சென்றிருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கு இது உபாசனம் பண்றதுக்காக இந்த லோகத்துக்கு உள்ளுங்குள்ளது மேற்பட்டது அபரிச்சின்னமாக அதுக்கு அந்த இல்லாமல் எல்லையே இல்லாமல் அபரி சின்னமான பிரம்மஸ்வரூபம் இருக்கு அந்த பிரம்மஸ்வரூபமாக நாம கவுக்ஷ உபாசனம் அமைந்ததுக்காக இவ பரவ ஜியோதி விஸ்வத ப்ரிஷ்டேஷு ஆதார வகுப்பு உபபாதம் உத்தமேஷு லோகேஷு அப்படின்னு பல ஆதாரங்களை பிரம்மத்துக்கு நிர்வதேசம் பண்ணிருக்கு பிரம்மமாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் சொல்ல முடியுமா அதனால இது பிரம்மம் இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னாங்க இது இந்த ஆதாரங்கள்லாம் பிரம்மத்துக்கு வாஸ்தவமான ஆதாரம் இல்லை உபாசனைக்காக கல்விக்கப்பட்ட ஆதாரம் அதனால இது தாராளமா இருக்கலாம் இந்த பிரம்மம் இல்லையு சொல்ல வேண்டிய அவசியம் சொல்றது மாயா சம்பந்தம் உள்ள பிரம்மம் கிடைக்கிறது மாயா சம்பந்தம் உள்ள பிரம்மனா அது நிஷ்பிரதேசம் மாய மாயோபாதம் சகுண பிரம்மம் பரமேஸ்வரன் ஜெகத்ரிஷ்டி திருஷ்டி சம்ஹாரத்தில் கருத்தாங்க அந்த பிரம்ம பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் வந்து ஒரு பசரீரி கைகால் இந்த மாதிரி சரீரம் சரீரத்தோடு ஒரு லோகத்துல வாசம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் இல்லை அது வந்து சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் எப்படி சார்க்கைக்காரெல்லாம் சொல்றாரு வியாபகமா இருக்காரு செய்யுமே ஆனால் அந்த சைத்தன்யத்துக்கு கிறிஸ்டியாதிக் கருத்திற்கும் அந்த சுத்த சைதன்யத்தில் அது வர முடியாதுங்கிறதுக்காக மாயேங்கிற உபாதிய அதில் சம்பந்தப்படுது சம்பந்தப்பட்ட அந்த சைத்தன்யத்துக்கு சுத்த சைதன்யத்துக்கு இப்போ சகுண சைத்தன்யம் சகுணம் பிரம்மா அப்படிங்கிறது அது சரூப்பம் பிரம்ம ஆனால் சகுணம் பிரம்மா இப்போ அதுக்கப்புறம் ரூபம் வருதே அது மாயால வரக்கூடிய ரூபம் அது பக்தானுகிரகார்த்தம் எடுத்துக்கூடிய ரூபம் மகாவிஷ்ணு சிவன்மா அப்படின்னா திருமூர்த்தி ரூபமாக எடுத்துட்டாருன்னு சொன்னா அது அந்த பக்தர்களுக்கு அப்டிஷ்டமா இருக்கு அதுக்காக எடுத்துட்டு வந்து சரீரம இந்த அந்தஸ்திரம் பலீஷாங்கிற கிரணத்துல பரமேஸ்வர சியாபி இச்சாவசாத் மாயாமயம் ரூபம் சாதக அப்படின்னு சொல்லி இருக்கா மேரகருக்கு அமைச்சர் சொல்லிட்டு நினைச்சாரு அமைச்சிருக்கேன் தான் சாக பிரமுகம் சொன்னா தான் அது வந்து சகுனம் தான் இல்லையான்னு சொல்லல ஆனா சகுனம் சாக்காரம் அப்படிங்கறத அதனாலதான் சர்வังகல் விதம் பிரம்மன சகுன பிரம்மனேர்ர்வாத்வகம் நிசிதது சாகார பிரம்ம சர்வாத்வதமாம் சர்வังகல் விதம் பிரம்மனேர்ர்வாத்வகம் அதனால அந்த காண்டீங்கில் இருக்குது அதுக்கு முன்னாடி சர்வணம் ஆகாரமா ஒரு திராட் சக்கின ஒரு மூர்த்தி மனதுல இருக்கணும் பிரம்மன ஒரு பாணிய ஒரு குப்பண்டால அப்படி இல்ல நீ என்ன நடக்குறோம்னா ஒரு ஆகாரம் பாமன் 1500 ஆகாசமே எேஷோஷ அனு கௌக்ே காரியே ஜோதிஷ அோதிரே தூர்ச்சின பிரிர்மான ஒரு யுக்தி சொல்றத்தை உபாசனம் அது என்னன்னு பாக்க அது என்னதுன்னா ஜாக்கராஜ் கவுகிரி ஜோதிஷி புக்ஷியில இருக்கக்கூடிய ஜோதிஷன் புக்ஷில இருக்கக்கூடிய ஜோதிஷங்கிறது பிரம்மன் இல்லையு தெரியும் அப்படியானால் அதுல அத்தியாதம் பண்ணக்கூடிய எந்த ஜோதிஷன் அப்பிரம் இருந்தாசம் சொல்லிட்டு வருது இந்த யுக்தியை கொண்டு பரோதிபோ ஜோதி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இப்ப பதில் சொல்ற இல்லே பரத்யாபி பிரம்மணா நாமாதி பிரதீகத்துவது பிரதீகத் இது சம்பத் உபாசனம் இல்லையே இது பிரதீகோபாசனம் சம்பது உபாசன அந்த வஸ்துவை இன்னொரு வஸ்துவாக பாவிக்கிறது இங்க எப்படிங்க இன்னொரு வஸ்துவாக பாவிக்கும் போது அந்த அதிஷான பதார்த்தம் மறைஞ்சுடும் அது மறைச்சு பிரம்ம இது வந்து கௌஷ இல்ல இது வந்து பிரம்மம்தான் அப்படிங்கிற மாதிரி ஆரோபணம் பண்ணி உபாசனம் பண்ணின அதுவே சும்மா ஒரு அக்னிஹோத்திரம்தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இந்த அக்னிஹோத்திரத்தை அஸ்வமேகமாக பாவிச்சு பண்ணிட்டு இருக்கும் போது அசமேச பலத்தை கொடுக்கும் உபாசம் ஜாகராஜ்னி உபாசனம் தான் பிரதீக உபாசனம் ஆனா ஜாகராஜ்னிய உபாசனம் சொல்லும் போது ஜாகராஜினிய பிரதீகமாக கொண்ட பிரம்மம் அதாவது கவர சின்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜாகராஜ்னியில அசாரணமான வரல ஜாக்னிய ஒரு பிரதீகமாக வச்சிருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் அதுக்குள்ள இருக்க பிரம்மத்தை நான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பிரதீகோபாசனம் அதுக்கு உதாரணம் நாமாதி பிரதீகருக்கு அது தனக்குமார் வந்து வரைக்க நிறைய உபாசனம் சொல்லிட்டு வந்தார் நாரதுக்கு நாம பிரம்மிய சுபாசீகர் அப்படின்னா நாம பிரம்மிய சுபாசி தானே நாம நாமா இல்லை பிரம்மம் அப்படின்னு சொல்லலை நமக்கு தெரியக்கூடிய சகரநாமத்தின் பிரம்மஸ்வரூபம் தான் இது அதே பிரம்மஸ்வரூபம் இருக்க உபாசனம் பண்ணலாம் அப்படின்னு உபாசனம் பண்ண சொன்னார் பிரதிகோபாசனம் ஒரு பிரே மாதிரி சில இடத்துல சம்பத் உபாசனத்துல வரும்போது எத ஆரோபம் பண்றோமோ அதனுடைய உபாசனம் இந்த மாதிரி வித்தியாசப்படுத்திருக்கா சாம உபாசனம் சாமாதுல லோக திருஷ்டி பண்ணணும் இது லோக உபாசனம் இல்லையா லோகத்தை உபாசிக்கிறேன் அதை உபாசிக்கிறோம் அப்படின்னு சாலிகிராமத்துல நாம வந்து மகாவிஷ்ணா உபாசிச்சோம்னா மகாவிஷ்ணை உபாசிக்கிறோம் சாலிகிராமத்தை உபாசிக்கலாம் இந்த வித்தியாசம் இருக்கு சொல்லிய இவங்க பிரதீகோபாசனமாக இருக்கலாம் நாமாதி பிரதீகத்துவனுக்கு கருஷேயே பிரதீகோபாசனம் சம்பத பாசனங்களா ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு இவ்வளவுதான் நிவாரஸ் இருக்குது பிரதீகோபாசனங்கிறது பிரம்மோபாசனம் இல்லை ஏன்னா சூத்திரக்காரன் பிரதீகோபாச காலத்தான் பிரம்மலோகம் இல்லைன்னு சொல்றேன் அப்பிரதீகோபாலம்பா அப்பிரதீக ஆலம்பனாயின அவ பிரதீக்கத்தை தான் உபாதிச்சிருக்காரு பிரம்மலோகத்துக்கு போக முடியாதுன்னு கேட்டு சொல்றது பண்ணுறது இது ஜாக்கராக்கினி உபாசனம் பிரதீகமாக இருக்கின்றோம்னா பரஸாபி பிரம்மிஹணா நாமாதி பிரதீகத்துவத்து பிரதீகஸ்வபகத்து திருஷ்டஞ்சு சுபாசீத இது பிரதீகத்வாரகம் திருஷ்டத்துவம் இந்த பிரம்மம் திருஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திருஷ்டம்னா கண்ணால பார்க்கக்கூடியது ஸ்ருதம்னா காதால கேட்கக்கூடியது இந்த பிரம்மம் கண்ணால பார்க்கக்கூடியதாகவோ காதால கேட்கக்கூடியதாகவோ ஆக முடியுமா இந்த ஜோதிஷன்னு சொன்னா எந்த ஜோதிஷ் சௌஷேவ ஜோதிஷ் பார்க்கலாம் கேட்கலாம் சத்தம் கேட்கறது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பிரம்மத்துக்கு சொல்லலாமான்னு கேட்ட சொல்லலாம் பிரதீகத்துக்கு இருக்க பிரதீகத்துக்கு இருக்கிற அந்த தர்மத்தை பிரதீகத்தை கொண்ட அந்த பிரம்மத்துக்கு சொல்லி இருக்கு பிரதீகத்தை சொல்லிருக்கிறது இதனால இதை ஜோதிக்கு பிரம்மம் இல்லையுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதபி அல்பலவன பிரம்மிதி அவங்க சார் ரொம்ப அல்பமா இருக்கு அதனால இது பிரம்மமா இருக்க முடியாது அது ஒரு சொல்ற பலன் அல்பமா இருக்குங்கிறதுல ஆசன இந்த அல்பாசனைக்கு என்ன பலம்னு சொல்றதோ அது இருக்கு அது அல்பமோ மகத்தோ தெரியாது நமக்கு இது அல்பமா தோணும் பெரிய விஷயமா தோணும் இந்த அல்பஃலம் அப்படிங்கறதெல்லாம் அவ்வளாவா மனதை கொடுத்ததாக இருக்கு கடற்க பண்ணம் நகி இயதே பல பிரம்மா ஆச்சரியம் இயதே நேதி நியம சேது சின்ன பலத்துக்கு பிரம்மோபாரணம் பண்ணக்கூடாது பெரிய பலத்துக்குதான் விபாசனம் பண்ணணும் பிரம்மோபாரணம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு வேற எல்லா சர்வகர்ம பல சேர்த்துவா தான் இருக்கா கர்மா எந்த கர்மா சின்ன கர்மாவோ பெரிய கர்மாவோ எந்த கர்மாவா இருந்தாலும் இருக்காரு அதனால சின்ன பலத்துக்காக அவர் உபாசனம் பண்ணக்கூடாது பெரிய பலத்துக்கு உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது கூட பிரமாண்டி நிரக்த சர்வ விசேஷ சம்பந்தம் பரம்பிரம் ஆத்மத்வீன உபதிஷதே தத்த ஏகரூபம் இல்லை பலம் மோகராஜ் கேடும் அப்ப நீங்க என்ன பார்த்தீங்கன்னா பெரிய பலம் சின்ன பலம் என்னங்கிறது சொல்லுங்க ஏன்னா ரொம்ப பெரிய பலம்னு சொன்னா அது உபாசனா பலம் இல்லை அது தியான பலமாக இல்லையா ஆத்மாவாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை ஒருத்தன் தெரிஞ்சாமையானால் வரக்கூடிய பலம் மோஷம் இது இதுக்கு மேல இன்னொரு பலம் கிடையாது பாக்கி எல்லாத்துக்குமே இது தான் இருக்கணும் அப்ப இதுவோ தியானத்தினுடைய பலம் உபாசனையினுடைய பலம் இது அப்ப உபாசனையுடைய உபாசனைகள்ல எத்தனையோ விதமான பலன் சொல்றது எல்லா பலமும் பெரிய ஃபலமே சொல்ல முடியுமா ஒண்ணு பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் அடவடை சின்னதா இருக்கும் இன்னொன்னு காட்டுன்னு இந்த பெருசா இருக்கு அபிஷ்டம்தான் இந்த மகத்தம் அல்பத்தம் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படி பாக்குறதுக்கு இந்த சௌந்தரியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாலே எப்படி எசத்து கிடைக்கிறது இது எல்லாம் சின்னது பெருசுங்கிறது நம்ம வச்சுருக்கதே தவிர பெரிய பலம்னு சொல்லணும்னா சொல்லலாம் சொல்லலாம் அதனால இவர் சொல்லிட்டார் இந்த உபாதி சம்பந்தத்தோடு ஒரு பிரம்மோபாசம் சொல்ல வந்தா அந்த இடத்துல எல்லாம் எல்லாமே சின்ன பலம் தான் பெரிய பலம் இல்ல உபாதி சம்பந்தம் இல்லாமல் உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல பலத்துல வித்தியாசம் கிடையாது எல்லா இடத்திலும் ஒரே பலம் ஆனால் உபாதனம் இல்லை அது ஜானி நிரஸ்தர்வ விசேஷ சம்பந்தம் பரம் பிரம்மா ஆத்மேன உபதிஷதே எந்த உபாதி சம்பந்தமும் இல்லாத அந்த சுத்த சைதன்யம் ஆத்மாவாக உபதேசிக்கப்படுது ஏக ரூபமே ஃபலம் மோகன் அந்த உபதேசத்துக்கு ஃபலம் அந்த ஜானத்துக்கு ஃபலம் வித்தியாசப்படுற ஃபலமாக இருக்காது ஒரே ஃபலம் தான் எத்தோணவிசேஷம் பிரதீகவிசேஷசம்பர் குணத்தூழியோ ஒரு பிரதீகம்பிரமீர்கோ தம்சாரகோச்சராணியே அந்த சின்னச்சிஃபலம் நம்சாரத்தமான உபாசனும் அண்ணோ வசுதானோம் இப்போ அன்னா நிறைய அண்ணன் கோதனை பண்ண முடியும் ஜெயிப்பாட்டா ஜீரணமாகணும் அபேட்சா அபேட்ச இல்லம் இவங்க நிறைய தனம் கிடைக்கும் எனக்கு தானம் பண்ணலாம் அப்படிங்கறதானா கர்ம வசு தனம் கர்ம பலம் தத்தாகணும் சொல்லி இருக்க இப்ப உபகரணம் பண்ணினா அவனுக்கு அதே மாதிரி சிலங்க இருக்கும் வித்தியாபி